நூற்றாண்டுகள் கடக்கும் போராட்ட வரலாறு ஜி ராமகிருஷ்ணன் இதுநாள் வரையில் நிலவி வந்துள்ள சமுதாயத்தின் வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே ஆகும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இந்த கட்டுரை கடந்த நூறு ஆண்டு காலத்தில் நாடு முழுவதும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார தளங்களில் கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டங்களை தமிழ்நாட்டை மையப்படுத்தி விவரிக்க முயல்கிறது உலகை குலுக்கிய ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நடைபெற்றது அக்காலகட்டத்தில் கல்கத்தாவிலிருந்து வெளியாகி வந்த ஒரு நாளிதழ் ஜார் ஆட்சியின் வீழ்ச்சி இந்தியாவிலும் அந்நிய அதிகார வர்க்கத்தை ஒழித்துக்கட்டக்கூடிய ஒரு புதிய காலத்தின் துவக்கமாக அமைந்துள்ளது என எழுதியது உண்மையில் இப்படியான எழுச்சி இந்தியாவில் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் கடும் தடுப்பு நடவடிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலேயே பிரிட்டிஷ் ஆட்சி தொடங்கிவிட்டது புரட்சியாளர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கருவிலேயே அழிக்க முயற்சித்தது ஆங்கிலேயர் அரசு இந்த பின்னணியில்தான் இந்திய புரட்சியாளர்கள் ரகசியமாக சோவியத் யூனியனுக்கு பயணம் செய்து தாஷ்கண்ட் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கிளையை உருவாக்கினார்கள் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் செயல்பாடுகளை தடுக்க சதி வழக்குகளை ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெஷாவர் சதி வழக்கினை ஏவியதன் மூலம் பல கம்யூனிஸ்டுகளை கைது செய்ய துவங்கியது 1924 தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கம்யூனிஸ்டுகள் மீது கான்பூர் சதி போடப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கம்யூனிஸ்ட் தலைவர்களை கைது செய்து மீரத் சதி வழக்கினை தொடுத்தது பிரிட்டிஷ் மன்னரிடமிருந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் இறையாண்மையை பறிப்பதற்கான சதியில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இந்தியாவில் நடந்து வரும் போராட்டத்தில் இது ஒரு அத்தியாயம் என அன்றைய தலைவர்கள் இதனை கருதினார்கள் மீரத் சதி வழக்கின் விசாரணை மேடையை கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டத்தையும் நோக்கத்தையும் தத்துவத்தையும் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பாக பயன்படுத்தினார்கள் நீதிமன்றத்தின் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டங்கள் தேச சென்றடைந்தது கைது செய்யப்பட்ட தலைவர்கள் இந்த சூழ்நிலையை சந்தித்து விவாதிப்பதற்காக பயன்படுத்தினார்கள் இதன் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனது திட்டத்தை வெளியிட்டது பலவிதமான அடக்குமுறைகளுக்கு ஆளான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் சதி வழக்கிலிருந்து விடுதலையான பிறகே கட்சியின் மத்திய குழுவை அமைத்தார்கள் நாட்டின் பல பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளைகள் உருவான பின்னணியில் சென்னையில் தோழர்கள் பி சுந்தரையா எஸ் வி உதவியோடு தோழர்கள் பி ராமமூர்த்தி பி சீனிவாசராவ் பா ஜீவானந்தம் ஏஎஸ்கே ஐயங்கார் சி சுப்பிரமணியம் கே முருகேசன் நாகர்கோவில் சிபி இளங்கோ சி சுப்பிரமணியன் திருத்திரைப்பூண்டி முருகேசன் ஆகியோரை கொண்ட முதல் கிளை ஆயிரத்தி மு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சென்னைக்கு பிறகு தமிழகத்தில் தஞ்சை கோவை மதுரை திருச்சி போன்ற மாவட்டங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சி கிளைகள் உருவானது இப்பின்னணியில் மாநில அளவில் இயக்கத்திற்கு வழிகாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அமைக்கப்பட்டது இக்குழுவில் தோழர்கள் பி ராமமூர்த்தி பி ஸ்ரீனிவாசராவ் ப ஜீவானந்தம் எம் கல்யாணசுந்தரம் சி எஸ் சுப்பிரமணியம் ஆர் கண்ணன் ஆகியோரை கொண்ட மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது மோகன் குமாரமங்கலம் மாநில செயலாளராகவும் எம் ஆர் வெங்கட்ராமன் உதவி செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கட்சியின் அகில இந்திய பணிக்காக மோகன் குமாரமங்கலம் மும்பைக்கு சென்ற போது வெங்கட்ராமன் மாநிலச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் மார்க்சிய லெனினிய கொள்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட திட்டத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தோடு விவசாய புரட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது அந்நிய ஆங்கிலேயர் ஆட்சியை தூக்கி எறிவதோடு சாதிய அமைப்பு முறையை ஒழித்து விவசாய புரட்சியின் மூலம்தான் ஒடுக்கப்பட்ட தலித் மற்றும் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக பொருளாதார கலாச்சார சட்ட ரீதியான பெற முடியும் என்ற அடிப்படையில் கீழ்கண்ட திட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டது முதலில் அந்நிய ஆங்கிலேயர் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் பிரிட்டிஷ் துருப்புக்களை வெளியேற்ற வேண்டும் இரண்டாவது தேசத்தின் பல பகுதிகளில் இருக்கும் மன்னர் ஆட்சிகளை தேசிய அளவில் ஒரு கூட்டாட்சியை உருவாக்க வேண்டும் மூன்றாவது ஆங்கிலேயர்களுடைய நிலப்பிரபுக்களுடைய மன்னர்களுடைய நிலங்களை நட்டையீடு கொடுக்காமல் கைப்பற்றி நிலமற்ற விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட வேண்டும் சாதி மத பாலின வேறுபாடுகளை அகற்றி மக்கள் மத்தியில் சமத்துவத்தை உருவாக்கிட வேண்டும் நான்காவது ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான தொழிற்சாலைகளை வங்கிகளை ரயில்வேக்களை தோட்டங்களை நீர்வழி போக்குவரத்து நிறுவனங்களை பறிமுதல் செய்து தேச உடைமையாக்க வேண்டும் ஐந்தாவது அரசு முற்றிலுமாக மதத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும் ஆறாவது இன ரீதியில் மத மக்களை பிளவுபடுத்திட முயற்சிக்கும் ஆங்கிலேய அரசின் சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் ஏழாவது கான்ட்ராக்ட் தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட வேண்டும் எட்டு மணி நேர வேலையுடன் ஆர்ப்பாட்டம் மறியல் வேலை நிறுத்தம் போன்ற உரிமைகளோடு தொழிற்சங்கங்கள் செயல்படக்கூடிய உரிமைகள் வேண்டும் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை ரத்து செய்திட வேண்டும் எட்டாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஒன்பதாவது பதினாறு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அவர்களின் தாய்மொழியில் அளித்திட வேண்டும் மாணவர்களுக்கு இலவச உணவு சீருடை பாடப்புத்தகங்களை அரசே வழங்கிட வேண்டும் பத்தாவது பேச்சுரிமை கூட்டம் கூடும் உரிமை பத்திரிகை சுதந்திரம் அளித்திட வேண்டும் மேற்கண்ட திட்டங்களை பிரகடனப்படுத்தியதோடு இதன் அடிப்படையில் தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் அனைத்து பகுதி உழைக்கும் மக்கள் கிளர்ந்திட வேண்டுமெனவும் கட்சி அரைக்கூவல் விடுத்தது பண்ணையடிமை முறையை ஒழித்திட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அமைக்கப்பட்டு அதன் முதல் கூட்டத்திலேயே தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளை திரட்டுவது பற்றி விவாதிக்கப்பட்டது தஞ்சையில் குறிப்பாக கீழத் தஞ்சையில் இன்றைய நாகை திருவாரூர் மாவட்டங்களில் நிலங்கள் அனைத்தும் விரல்விட்டு எண்ணக்கூடிய நிலச்சுவார்ந்தார்கள் மடங்கள் கோவில்களுக்கு சொந்தமாக இருந்தன மக்கள் தொகையில் 30 சதவீதமாக இருந்த தலித் மக்கள் பண்ணை பண்ணையடிமைகளாக இருந்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மையாக அவர்களிடம் குத்தகை விவசாயிகளாக இருந்தனர் பண்ணையடிமைகளின் குடும்பம் பெற்றோர் மனைவி குழந்தைகள் குறிப்பிட்ட பண்ணையார்களிடம் வேலை செய்தார்கள் ஆண்கள் வயலில் வேலை செய்ய வேண்டும் பெண்கள் ஆடு மாடு மேய்ப்பதோடு நடவு நடுவது களை எடுப்பது போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் பண்ணையடிமைகளின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாது ஆறு வயது சிறுவர்கள் மாடு மேய்க்க வேண்டும் பத்து வயதில் மாட்டு தொழுவத்தை கூட்டி கழுவ வேண்டும் பதினைந்து வயதானால் மாட்டு வண்டிகளை ஓட்ட வேண்டும் பதினெட்டு வயதானால் அப்பாவைப் போல் வேலை செய்ய வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன் வேலைக்கு சென்று சூரியம் அஸ்தமானத்திற்கு பிறகே வீடு திரும்ப முடியும் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தீண்டாமை கொடுமை கோரமான வடிவத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நிலவியது குத்தகைதாரர்கள் விளைச்சலில் நான்கில் மூன்று பங்கை குத்தகையாக அளித்திட வேண்டும் சில சமயங்களில் ஐந்தில் நான்கு பங்கை கூட கொடுக்க வேண்டியிருக்கும் எப்படி இருந்தாலும் அதே நிலத்தை அடுத்த ஆண்டு நிலச்சுவார்ந்தார் குத்தகைக்கு தருவாரா என்பதில் உத்தரவாதம் இல்லை இத்தகைய பின்னணியில்தான் பண்ணை அடிமைகளையும் விவசாயிகளையும் திரட்டி கம்யூனிஸ்ட் கட்சி களமிறங்கியது மாநில குழுவின் முடிவின் அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்ற பி சீனிவாசராவ் தலித் மக்கள் மத்தியில் பேசுகிற போது நிலச்சுவார்ந்தார்கள் குண்டர்கள் உங்களை சாட்டையால் அடித்தால் நீங்கள் திருப்பி அடியுங்கள் என்றார் குத்தகை விவசாயிகள் பிரச்சனையொட்டி திருவாரூர் மாவட்டம் தென்பறை கிராமத்தில் முதன் முதலாக விவசாயிகள் சங்க கொடி ஏற்றப்பட்டது குத்தகை விவசாயிகளை திரட்டி விவசாயிகளுக்கு பதினெட்டு சதவீத குத்தகைக்கு பதிலாக அறுபத்தேழு என்ற கோரிக்கையை விவசாயிகள் சங்கம் முன்வைத்தது விவசாய சங்கத்தின் முயற்சியை முறியடிக்க மிராசார்கள் விளைச்சல் நிலத்திற்கு தீ வைக்க முயற்சித்தார்கள் விவசாயிகளுடைய தீவிர போராட்டத்தில் களத்துமேட்டிலேயே குத்தகையை அளர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தென்பறையில் நடந்த போராட்டத்தின் வெற்றி தலித் மக்கள் உள்ளிட்டு அந்த மாவட்டத்து மக்கள் அனைவரின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சாணிப்பால் சாட்டையடிக்கு எதிராகவும் மற்றும் பல வடிவங்களிலான தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகவும் மாவட்டம் முழுவதும் தலித் மக்கள் கிளந்தழுந்தார்கள் கீழத்தஞ்சை முழுவதும் போராட்டக்களமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சாணிப்பால் சாட்டையடி ஒழிக்கப்பட்டது என்ற வரலாற்றுச் சிற்பமைக்க ஒப்பந்தம் உருவானது விவசாயிகளுக்கும் தலித் மக்களுக்கும் எதிராளிகளாக இருந்தவர்கள் நிலச்சுவாழ்ந்தார்கள் விவசாயிகளும் பண்ணை அடிமைகளும் நிலச்சுவார்ந்தார்களின் நிலப்பிரபுத்துவ கொடுமையையும் தீண்டாமை கொடுமையையும் எதிர்த்து போராடுகிற போது ஆங்கிலேய அரசின் நிர்வாகம் நிலச்சுவார்ந்தார்களுக்கு ஆதரவாக நின்றது இதனால் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு தீண்டாமை கொடுமை எதிர்ப்பு நிலப்பிரபுத்துவ சுரண்டல் எதிர்ப்பு என்ற வடிவத்தில் நிகழ்ந்தது கீழத்தஞ்சையில் தீண்டாமை கொடுமையும் நிலப்பிரபுத்துவ சுரண்டலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருந்தது தஞ்சை மாவட்டத்தில் பண்ணையடிமைகளாக இருந்த தலித் மக்களும் விவசாயிகளாக இருந்த பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த மக்களும் ஒன்றிணைந்து போராடியதால் அவர்கள் போராட்டம் வெற்றியடைந்தது இப்போது தமிழகத்தில் ஒப்பீட்டளவில் தீண்டாமை கொடுமை கீழத்தஞ்சையில் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் ஒழிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது தஞ்சாவூர் சாகுபடிதாரர் பண்ணையால் பாதுகாப்பு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார் தஞ்சையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் கம்யூனிஸ்ட் என்ற பெய் பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து அவர்களை விடுவிக்கத்தான் இந்த சட்டம் நிலச்சுவாந்தார்களே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ராஜாஜி பேசினார் இச்சட்டம் அமலுக்கு வந்த பிறகு குறிப்பிட்ட நிலச்சுவாந்தார்களிடம் வேலை செய்து வந்த பண்ணை அடிமைகள் விடுவிக்கப்பட்டு தினக்கூலி விவசாய தொழிலாளர்களாக மாறினார்கள் குத்தகை விவசாயிகளின் நிலத்தை விட்டு வெளியேற்றுவது தடுக்கப்பட்டது இதற்கு பிறகு விவசாய தொழிலாளர்கள் மாவட்டம் முழுவதும் கூலி உயர்வுக்காக போராடினார்கள் இப்போராட்டத்தை ஒடுக்கிட நிலச்சுவாழ்ந்தார்களுக்கு ஆதரவாக மாநில அரசு நின்றது நிலச்சுவாழ்ந்தார்களின் குண்டர்களும் காவல்துறையும் அடக்குமுறை மூலம் போராட்டத்தை ஒடுக்கிட முற்பட்டார்கள் ஆனால் போராட்டம் தொடர்ந்து வெற்றி முகமாக சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கூலி உயர்வுக்கான போராட்டம் கீழத்தஞ்சை முழுவதும் நடந்த போது ஒரு புறம் அரசு அந்த போராட்டத்தை ஒடுக்கிட முற்பட்டது மறுபுறம் இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண நெல் உற்பத்தியாளர் சங்கம் தூங்கப்பட்டு கிராமம் கிராமமாக போராடும் தலித் மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது இதனையொட்டிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெண்மணியில் நாற்பத்தி நாலு தலித் மக்களை நிலச்சுவாந்தார்களும் அவர்களின் குண்டர்களும் உயிரோடு எரித்துக் கொன்றார்கள் வெண்மணியில் தலித் மக்களை எரித்துக் கொன்றுவிட்டால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அழித்துவிடலாம் என்ற நிலச்சுவாந்தார்கள் கருதினார்கள் ஆனால் முன்பை விட கம்யூனிஸ்ட் இயக்கம் வீறு கொண்டு எழுந்தது வெண்மணி கோரச் சம்பவத்திற்கு பிறகு கணபதியா பிள்ளை கமிஷனை மாநில அரசு அமைத்தது அந்த கமிஷனுடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் முதன்முறையாக விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் உருவானது கீழத்தஞ்சையில் தலித் மக்கள் அனைவருமே நிலச்சுவார்ந்தார்களின் இடங்களில்தான் குடிசை போட்டு வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு சொந்தமான மனையோ வீடோ இல்லை விவசாய தொழிலாளர்கள் ஆண்டாண்டு காலமாக வசித்து வரும் நிலங்களை அவர்களுக்கே மனை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது போராட்டத்தின் நிர்பந்தத்தால் மாநில அரசாங்கம் ஒரு தலித் மக்களுக்கு மனை பட்டா வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேரளாவைப் போல் தமிழகத்திலும் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் உச்சவரம்பை முப்பது ஏக்கரிலிருந்து பதினைந்து ஏக்கராக குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது திமுக ஆட்சியில் உச்சவரம்பை பதினைந்து ஏக்கராக குறைத்து சட்டம் இயற்றினாலும் உபரி நிலம் விநியோகம் செய்யப்படவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நில உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி உபரி நிலங்களை விவசாயத் தொழிலாளர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று வீரமிக்க போராட்டத்தை நடத்தியது போராட்டத்தில் காவல்துறை நிலச்சுவாந்தார்கள் குண்டர்கள் ஆகியோரின் அடக்குமுறைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது போராட்டத்தின் விளைவாக சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் உபரி நிலம் விவசாய தொழிலாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது தமிழகத்தில் அரசு அதிகாரத்திற்கு வராமலேயே போராட்டத்தின் மூலம் உபரி நிலம் விநியோகம் செய்யப்பட்டதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம்தான் அடிப்படையாக இருந்தது இவ்விடத்தில் தோழர் இஎம்எஸ் நமூதிரிபாட்டின் பங்களிப்பை குறிப்பிட வேண்டியுள்ளது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தோழர் இஎம்எஸ் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலபார் குத்தகை விவசாயிகள் சம்பந்தமாக அரசு அமைத்த ஆணையத்தில் ஓர் உறுப்பினராக இருந்த அவர் அளித்த அறிக்கை நிலப்பிரபுத்துவம் குத்தகை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் நிலச்சீர்திருத்தம் போன்ற அம்சங்களில் தீர்வு காண வழிகாட்டும் ஆவணமாக இன்றைக்கு உள்ளது ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏஐடியுசியினுடைய மாநிலக்குழு உருவாக்கப்பட்டு அதனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கோவை மதுரை திருச்சி நெல்லை சென்னை நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் தொழிலாளர்களை திரட்டி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மாநிலத்தில் ஆலை தொழிலாளர்களின் பொருளாதார கோரிக்கைகளுக்காக நடைபெறும் போராட்டங்கள் எல்லாம் அந்நிய ஆட்சியான ஆங்கிலேயர் அரசுக்கு எதிரான போராட்டங்களாகவே மாறியது ஆங்கிலேய அரசு நிர்வாகம் தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளுக்காக போராடிய போது ஆலை நிர்வாகங்களுக்கு ஆதரவாக நின்றது தொழிலாளர்களின் போராட்டங்களை ஒடுக்கிவிட போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு பல பல தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பம்பாய் கடற்படை வீரர்கள் ஆங்கிலேய அரசின் இராணுவத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தபொழுது ராணுவம் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி இருநூத்தி எழுபது பேர் கொல்லப்பட்டனர் இந்திய கடற்படை வீரர்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் நடந்தன சென்னையில் தொழிலாளர்கள் வேலை செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இத்தகைய சூழல்தான் இந்திய விடுதலைக்கான உருவாக்கியது ஆயிரத்தி கோவையில் பஞ்சாலை தொழிலாளர்கள் வீரஞ்சறிந்த பல போராட்டங்களை நடத்தினார்கள் ஸ்டேன்ஸ்மில் தொழிலாளர்கள் போராடிய போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தி பதினோரு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் லட்சுமி மில் தொழிலாளர் போராட்டத்தின் போது தொழிலாளர்களுக்கும் கருங்காளிகளுக்கும் நடந்த மோதலில் ஒரு கருங்காலி இறந்துவிட்டான் இதனையொட்டி நாலு சின்னியாம்பாளையம் தொழிலாளர்கள் மீது கொலை வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்கள் நான்கு பேரும் தூக்கிலிடப்பட்டனர் இவ்வாறு மாநிலம் முழுவதும் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளுக்காக உரிமைகளுக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் இத்தகைய போராட்டத்தினால்தான் அன்னிய ஆட்சியின் போது பல தொழிலாளர்கள் நல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்சாலை நிலையாணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொழிற்தகராறு சட்டம் போன்ற பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன கம்யூனிஸ்டுகள் தலைமை தாங்கிய தொழிற்சங்கங்களை சார்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமல்லாமல் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக போராடியதோடு மதச்சார்பின்மைக்காகவும் போ பாடுபட்டார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்துக்கள் சீக்கியர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற இஸ்லாமியர்கள் என அப்பாவி மக்கள் வன்முறைகளுக்கு ஆளானார்கள் ரயில் போக்குவரத்தை துரிதப்படுத்தினால்தான் மோதலை தவிர்க்க முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் வட இந்திய மாநிலங்களை சார்ந்த ரயில்வே தொழிலாளர்கள் கலவர பகுதிகளுக்கு சென்று ரயிலை இயக்க மறுத்தனர் பிரதமர் நேரு இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளில் ரயிலை இயக்க ரயில்வே தொழிலாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் திருச்சியை மையமாக கொண்ட தட்சிண ரயில்வே தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த கே ஆனந்தம்பியார் எம் கல்யாண சுந்தரம் இருவரும் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் ரயிலை இயக்குவதற்கு தொழிலாளர்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் திருச்சி மதுரை கொல்லம் விழுப்புரம் ஷொரனூர் ஆகிய பகுதிகளிலிருந்து நூற்றி ரயில்வே டிரைவர்கள் பயர்மேன்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளுக்கு சென்று லூதியானாவை மையமாக கொண்டு 5 மாதங்கள் ரயில்களை இயக்கினார்கள் இதற்காக அண்ணல் காந்திஜி அவர்களே தட்சிண ரயில்வே சங்க தொழிலாளர்களை பாராட்டினார் என்பதை இங்கு குறிப்பிட வேண்டும் தேசிய இனங்களின் உரிமைக்காக நாட்டுக்கு சுந்தரம் கிடைத்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் மொழி வழி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடியது தமிழ்மொழி பேசக்கூடிய மக்களின் எல்லைகளை கொண்ட தமிழ்நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கோரியது இக்கோரிக்கைக்காக சென்னையில் கட்சி ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி எம் ஆர் வெங்கட்ராமன் ஜீவா உள்ளிட்டோர் காங்கிரஸ் ஆட்சியின் போலீசாரால் தடுக்கப்பட்டு அவர்களின் மண்டை உடைந்தது நாடு முழுவதும் நடைபெற்ற இயக்கத்தின் பின்னணியில் மத்திய அரசு மொழி மாநிலங்களை அமைத்தது இதற்கு பிறகு மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டுமென்று தியாகி சங்கரலிங்கனார் விருதுநகரில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழில் துவங்கினார் மாநில முதலமைச்சராக இருந்த காமராஜர் இந்த கோரிக்கைக்கு செவி மடுக்கவில்லை பி ராமமூர்த்தி கேடி தங்கமணி உள்ளிட்டோர் சங்கரலிங்கனாரை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கிறோம் இதற்காக நீங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என கோரினார்கள் அவர் ஏற்கவில்லை எழுபத்தி ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார் அவர் இறப்பதற்கு முன்னதாக என்னுடைய போராட்டத்தை ஆதரித்த கம்யூனிஸ்டுகளிடம் என்னுடைய உடலை கொடுக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருந்தார் மதுரையில் நடைபெற்ற சங்கரலிங்கனாரின் இறுதி நிகழ்ச்சியில் கே ஜானகி அம்மாள் கலந்து கொண்டார் இதன் தொடர்ச்சியாக பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்கு மெட்ராஸ் மாகாணம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை அளித்தார் அந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த பூபேஷ் குப்தா இத்தீர்மானத்தை முன்மொழிந்தார் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திமுக தலைவர் அண்ணா இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினார் காங்கிரஸ் அரசு தீர்மானத்தை ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்க்சிஸ்ட் கட்சியும் திமுகவும் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டோம் திமுக ஆட்சி அமைத்தது தமிழ்நாடு பெயர் சூட்டலுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது சட்டமன்றத்தில் ஆட்சி மொழி குறித்த தீர்மானம் குறித்து நடந்த விவாதத்தில் தமிழகத்தில் கல்வி நிலையங்களில் பாடமொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் தமிழை கொண்டு வர வேண்டுமென்று அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பாடநூல்கள் மொழியாக்கம் உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளையும் முடிக்க வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ பாலசுப்பிரமணியமும் என் சங்கரையாவும் வலியுறுத்தினார்கள் சங்கரையா பேசுகிற நாடாளுமன்றத்தில் அகில இந்திய அளவிலான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வை ஆங்கிலம் அல்லது இந்தியில் எழுத வேண்டுமென்று காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியுள்ள தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் உள்ளிட்ட அந்தந்த மாநிலங்களில் உள்ள மொழிகளில் சர்வீஸ் கமிஷன் தேர்வை எழுத அனுமதிக்க வேண்டுமென்று திருத்தத்தையும் முன்வைத்தார் விவாதங்களுக்கு பதிலளிக்கிற அன்றைய முதலமைச்சர் அண்ணா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் தமிழ் பாடமொழியாக நிர்வாக மொழியாக நீதிமன்ற மொழியாக ஆக்க வேண்டுமென்பதை ஏற்றார் மத்திய அரசின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு பற்றி ஏதும் கூறவில்லை பிரச்சனையில் பல இருந்து நிர்பந்தம் வந்த பிறகு மத்திய அரசாங்கம் நடத்தும் தேர்வுகளில் அவரவர் மொழிகளில் தேர்வுகள் எழுதலாம் என முடிவை மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் மீது தோழர் பி ராமமூர்த்தி முதன்முறையாக தமிழில் உரையாற்றினார் நம் நாடு சுதந்திரமடைந்து ஐந்து வருடங்களாகியும் நாம் இன்னும் இந்த அந்நிய பாஷையை வைத்துக்கொண்டு பேச வேண்டிய நிர்பதம் இருப்பது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கிறது உலகில் வேறு எந்த நாட்டிலும் சுதந்திரம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் காண முடியாது என்று அவர் பேசினார் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ் தமிழர்கள் தமிழ்மொழி தமிழர் கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் முக்கிய பங்காற்றியுள்ளது தமிழக தொழில் வளர்ச்சிக்காக ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையானது உருக்கு மற்றும் மின்சாரம் நாடு சுதந்திரமடைந்த போது உருக்கு மின்சாரம் உற்பத்தியில் மிகவும் இருந்தது இந்த துறைகளில் உற்பத்திக்காக பிரதமர் நேரு அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளிடம் உதவி கேட்டார் ஆனால் அந்த நாடுகள் உதவி செய்ய மறுத்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டிற்கு சென்றபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ஏ கோபாலன் சோவியத் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து இந்திய தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாடு திரும்பிய ஏ பிரதமர் நேருவை சந்தித்து சோவியத் யூனியனிடம் கேளுங்கள் என்று வலியுறுத்தினார் இதற்கு பிறகுதான் இந்திய அரசின் வேண்டுகோளுக்கிணங்க பிலாய் ரூர்கேலா என்ற இரண்டு உருக்காலைகளை சோவியத் நாடு உருவாக்கி கொடுத்தது மேலும் மின் சோவியத் யூனியனுடைய தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் வெட்டும் அனல் மின் நிலையமும் உருவாக்கப்பட்டது இன்று இந்தியாவில் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் நாலாயிரத்தி நூற்றி நாற்பது மெகாவாட்டை உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமாக விளங்குவதற்கு சோவியத் யூனியன் உதவி முக்கியமான ஒரு காரணமாகும் நெய்வேலியில் சுரங்கம் வெட்டும் பணியை மத்திய அரசாங்கம் கைவிட எண்ணிய போது பி ராமமூர்த்தி பிரதமர் நேருவை சந்தித்து திட்டத்தை தொடர கேட்டு தமிழக சட்டமன்றத்திலும் பேசினார் நிறுவனத்தை நிலைநாட்ட முக்கிய பங்காற்றினார் திருச்சி பிஎச்சிஎல் நிறுவனம் ஜெர்மனி நாட்டின் பன்னாட்டு கம்பெனி சீமன்ஸிடம் இருந்து தொழில்நுட்பத்தை பெற ஒப்பந்தம் போட வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய மத்திய அரசு முடிவு செய்தது திருச்சி பிஎச்சிஎல் நிறுவனம் நவீன தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு துவங்கப்பட்டது வேறு எந்த நாட்டு உதவியும் அதற்கு தேவையில்லை என்று பி ராமமூர்த்தி வலியுறுத்தியதால் திருச்சி பெல் நிறுவனம் காப்பாற்றப்பட்டது இது போன்று சேலத்தில் உருக்காலை துவக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதும் கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் இவை மட்டுமல்லாமல் கோவை மதுரை போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பஞ்சாலை உள்ளிட்ட தொழில்களையும் மாநிலத்தில் இதர தொழில்களையும் பாதுகாப்பதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் அரும்பாடுபட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையிலான கேரள அரசை நேரு பிரதமராகவும் இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்தபோதுதான் கலைத்தார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி உருவான பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் கல்கத்தா அகில இந்திய மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது அவ்வாண்டு டிசம்பர் மாதமே நாடு முழுவதும் தோழர்கள் இஎம்எஸ் ஜோதிபாசு தவிர மற்ற அகில இந்திய மாநில தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்படி தொடக்கம் முதல் இன்று வரை ஆளும் வர்க்கங்களுடைய கொடுமையான அடக்குமுறைகளை எதிர்கொண்டே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக செயல்பட்டு வருகிறது இப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசை சீர்குலைப்பதற்கு காங்கிரஸும் பாஜகவும் முரட்சித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டுகால வரலாற்றை தனியாக பரிசீலிக்க வேண்டியுள்ளது இருப்பினும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான பிறகு தமிழகத்தில் மாறி வரும் அரசியல் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப புதிய உக்தியை உருவாக்கி அரசியல் அரங்கில் தனது முத்திரையை பதித்து வருகிறது நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகளில் கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அரசுகளுடைய கொள்கைகளை எதிர்த்து ஒரு மாற்றுக் கொள்கையை முன்வைத்து மக்கள் நலனை பாதுகாப்பதில் முன்னிலை வகித்து வருகிறது தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அரங்குகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதரவு தளத்தை விரிவுபடுத்திட இந்த உழைக்கும் மக்களின் வர்க்க நலங்களை பாதுகாக்க வீரம் சிறந்த போராட்டங்கள் நடந்துள்ளன இந்த அரங்குகளில் அகில இந்திய அமைப்புகள் உருவான போது அவைகளின் தலைமையில் மாநில குழுக்கள் உருவாக்கப்பட்டு துடிப்போடு செயல்பட்டு வருகின்றன மாணவர் வாலிபர் மாதர் அரங்கங்களில் அநேகமாக புதிதாக வேண்டிய நிலையில் மானில அமைப்புகளை உருவாக்கி பல போராட்டங்களை நடத்தி மானிலத்தில் இந்த அமைப்புகள் பரவலாக வேர்விட்டன தீண்டாமை ஒழிப்புக்காக சிறுபான்மை மக்களின் நலனுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக மக்கள் ஒற்றுமைக்காக கலாச்சார தளத்தில் முற்போக்கு கலை இலக்கியத்திற்காக பல அமைப்புகளையும் மேடைகளையும் உருவாக்கி அவ்வமைப்புகள் சம்பந்தப்பட்ட அரங்குகளில் வலுவாக செயல்பட்டு வருகின்றன கடந்த ஐம்பது ஆண்டுகளில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நவீன தாராளமய கொள்கைகள் அமலாக்கம் தொடங்கிய முப்பது ஆண்டுகளில் கட்சியும் வர்க்க வெகுஜன அமைப்புகளும் நவ தாராளமய பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக ஒரு மாற்றுக் கொள்கையை முன்வைத்து மகத்தான பல இயக்கங்களை நடத்தியுள்ளன தமிழகத்தில் கல்விக்காக வேலைவாய்ப்புக்காக மனித உரிமைக்காக தீண்டாமை ஒழிப்புக்காக பெண்கள் மீது இழைக்கப்படும் அனுமதிகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வர்க்க வெகுஜன அமைப்புகளும் நடத்திய போராட்டங்கள் பெற்ற வெற்றிகள் இவற்றிற்காக செய்த தியாகங்கள் தனியாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று வரலாறு நெடுக ஆளும் வர்க்கங்களின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்திருக்கிறது பல நாட்டு அனுபவமும் அதுதான் ஸ்பெயின் தேசத்தில் பாசிசம் அந்த நாட்டில் ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த முதல் பெண் தோழர் டொலோரஸ் பேசுகிற நாங்கள் சாவை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல காரணம் எங்களுக்கு சாவில் மரணம் இல்லை என்று உறுதிபடக் கூறினார் வெண்மணியில் கேட்ட கூலி உயர்வை தருகிறோம் செங்கொடியை இறக்குங்கள் என்று நிலச்சுவார்ந்தார்கள் குண்டர்கள் கேட்டபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள் தலித் மக்கள் நாங்கள் மனிதர்களாக நிமிர்ந்து நிற்பதற்கு போராடியது இந்த செங்கொடி உயிரே போனாலும் செங்கொடியை இறக்குவதென்று பேச்சே இல்லை என்று உறுதிபட கூறினார்கள் கோவை சின்னியம்பாளையத்து தொழிலாளர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு முதல் நாள் அவர்களை பார்க்கச் சென்ற பி ராமமூர்த்தி எம் பூபதி கே ரமணி ஆகிய தலைவர்களிடம் எங்கள் நான்கு பேர்களை அழித்துவிட்டால் செங்கொடியை கம்யூனிச தத்துவத்தை அழித்துவிட முடியாது எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான தோழர்கள் முன்னணிக்கு வருவார்கள் என உறுதியாக கூறினார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிய லெனினிய வழிகாட்டுதலில் ஆளும் வர்க்க அரசை எதிர்த்து கரத்தாலும் கருத்தாலும் கூடிய உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டி அடக்குமுறைகளை எதிர்கொள்ளும் வெற்றி